வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொதய்வு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநீன் ரவு சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தன கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம் ஒன்று த லேடி வித் த லாம் விளக்கேந்திய நங்கை என்றழைக்கப்படுபவர் நைட்டிங்கேல் இரண்டு பிரிட்டன் கோப்பை ஹாக்கி விளையாட்டோடு தொடர்புடையது 3. பாக் ஜலசந்தி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நாடுகளுக்கு இடையேயான ஒரு நேரனை இனி இன்றைய தின கேள்விகள் ஒன்று இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படும் இந்திய அரசின் தலைவர் யார் இரண்டு சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு ஆலோசனை குழு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட தனியார் துறை நிறுவன தலைவர் யார் மூன்று இந்தியாவில் மிகக் குறைந்த அளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்